பாடம் நூறு தொழுபவருக்கு முன் நடந்து செல்பவரை தொழுபவர் தடுப்பது தொழுகையின் இருப்பின் போதும் காபாவில் தொழுத போதும் தமக்கு குறுக்கே சென்றவரை இபனு அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் தடுக்கும் போது அவர் எதிர்த்தால் அவருடன் சண்டை செய்தாவது தடு என்றும் கூறுவார்கள்